ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் முக்கியமான ஒரு ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த ஸ்லோகம் பதினான்கு விதமான பாதங்களை தியானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணுறதாக அமைஞ்சிருக்கு உள்ள சரித்திரத்தை தான் பார்த்துன்னு வாயு புராணத்திலிருந்து அப்படி அந்த கயாசுரன் மேலே வேதி போட்டு யாகம் ஆரம்பமாகி நடக்கிறது அப்போது உடம்பு அசஞ்சுன்டே இருக்கிறதுனாலே அங்கே யாகம் பண்ண முடியல ஆகையினாலே பிரம்மா பகவானை நோக்கி பிரார்த்தனம் பண்ண பகவான் அங்கே அந்த யாகசாலையில் வந்து உட்கார ரொம்ப பாரமான தேகத்தை எடுத்துட்டு அந்த கயாசுரனுடைய ஹதயத்தில் காலை வச்சுண்டு பகவான் உட்கார்ந்தார் உட்கார்ந்து அப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் சில சில பேரை அமர்த்தினார் பகவான் விஷ்ணு அதாவது காரகபத்தியம் தக்ஷினாகனி ஆகவனீயம்னு மூன்று அக்னிகள் அந்த மூன்று அக்னிகளுக்கும் அசையமுடியாமல் ஒரு பாரத்தை கொடுத்தார் பகவான் பரமேஸ்வரனை வடக்கு திக்கிலே அமர அமரும்படி செய்தார் கமலாசனர் பிரம்மாவை யஜமானஸ்தானத்தில் உட்காரும்படியாக தெற்கு பக்கம் பிரம்மாவை அமர்த்தினார் கார்த்திகேயன் சூரியன் சந்திரன் கணேஸ்வரன் இவர்களை சதசுங்கிற இடத்துல மத்தியத்தில் அமர்த்தினார் க்ரௌச்சர் அப்படின்னு ஒரு மகர்ஷி கலசோத்பவர் அகஸ்தியர் கஷ்யபர் இவர்கள் மூன்று பேரையும் கிழக்கே ஒருவரையும் மேற்கே ஒருவரையும் வடக்கே ஒருவரையுமாக அமர்த்தினார் க்ரௌன்சர் அப்படின்னு ஒரு மகர்ஷிக்கு பெயர் ஏன்னா க்ரென்சம்னு ஒரு பட்சி அந்த பட்சி மாதிரி அவர் அடிக்கடி பறந்து பறந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகக்கூடியவர் அந்த சக்தி இருக்கிறதுனாலே அவருக்கு க்ரௌஞ்சர்ன்னு அந்த மகர்ஷிக்கு பெயர் அப்படி அமர்த்தி இந்திரனை பிரதானமாக கொண்டு அந்த யாகத்தை பிரம்மா ஆரம்பித்து நடத்தர் இவர்கள் அத்தனை பேரும் காலை அமிக்கிண்டு பாதத்தை அமைக்கிண்டு உட்கார்ந்திருந்ததுனாலே கயாசுரனுக்கு பாரம் தாங்க அவன் ரொம்ப சிரமப்பட்டு வேதனைப்பட்டான் அப்போது தெரிஞ்சு போச்சவனுக்கு இது நம்மை தண்டிக்கிறதுக்காக இப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பிரம்மா கிட்ட யஜமானஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற பிரம்மாகிட்ட பிரார்த்தபனாங்க கயாசுரன் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது எனக்கு நான் இந்த தேகத்தை உற்றுடுவேன் போல இருக்கு எனக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் என்ன வரம்னு கேட்டால் யாவத் பிருத்திவியாம் பர்வத்தாச்ச யாவத்ஷிலுமே அன்னேச்சேவா மன்நேற்றமஸ் பஞ்சக்கோஷம் கயாேற்றம் கிரோஷமேக்கம் கயாராக தன்மியே சுவீர் தைலோக்கிய சந்தி யானி வை கேக்கூமீன் எத்தனோட்டிஷ்மிருக்குமோ அத்தனை காலம் வரைக்கும் சூரியன் சந்திரர்கள் இல்லாமல் இருக்க மாட்டான் சூரியன் சந்திரர்கள் இருக்கிற வரையிலும் இந்த பூமியானது என் பெயரிலேயே அழைக்கப்படணும் என்னுடைய நான் இருக்கிற இடத்துலேயே இந்த இடத்துலையே அத்தனை தேவதைகளும் வாசம் பண்ணணும் அத்தனை தீர்த்தங்களும் இந்த இடத்துல இருக்கணும் அத்தனை பேரும் இந்த இடத்துல வந்து சத்கதியை அடையணும் தே தேவாஸ்தானி தீர்த்தாணி பிரயச்சன் துத்தம் ரூ நாம் இங்கு வந்து எந்த ஒரு மனுஷன் இங்கு வந்து என்ன பண்ணினாலும் அத்தனை தேவதைகளும் அவர்கள் கேட்கிற அத்தனை ஃபலன்களையும் கொடுக்கணும் ஸ்நானாதி தர்ப்பணம் கிருத்த பிண்டதானே ஃபலாதிக்கம் பிதூணாம் பிரம்மலோகச்சுமுக்திஃபலம் தா பிதற்களை உத்தேசிச்சு இங்கு வந்து பிதகர்மாக்கள் யார் என்ன செய்தாலும் அது பூர்ணமான பலனை கொடுக்கணும் எங்கெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணினாலும் இந்த க்ஷேத்திரத்தை தியானம் பண்ணிட்டு ஸ்ராத்தம் பண்ணுறது மாதிரி அமையணும் யாவத் கயாசுரக் கஷேத்திரம் ஹியாதி மேது சதாபுவி பிரம்மஹத்தியாதிக்கம் பாபம் வியப்போக சேவினாம் யார் பிதகர்மாக்கள் எங்கே பண்ணினாலும் இந்த கயா க்ஷேத்திரத்தை மனசில் வச்சுண்டு பண்ணும்படியாக ஆகணும் இங்கு வந்து யார் பித்திருக்கர்மாக்கள் என்ன பண்ணினாலும் அவர்களுக்கு பிதிருதோஷமே இருக்கப்படாது பித்தர்களுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் பிரம்மஹத்தியாதி எவ்வளோ விதமான பாபங்கள் செய்திருந்தாலும் அது சுத்தமாக போயிடணும் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து வாசம் பண்ணுறவர்களுக்கும் இந்த கஷேத்திரத்தில் இத்தனை தேவதைகளையும் தரிசனம் பண்ணுறவர்களுக்கும் இத்தனை தேவதைகளையும் ஆராதிக்கிறவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து பித்தர்களுக்கு ஸ்ராத்தங்கள் பண்ணுறவர்களுக்கும் என்ன விதமான பாபங்களாக இருந்தாலும் போயிடணும் அவர்களுடைய பித்தக்கள் சாஸ்வதமான பிரம்மலோகத்தை அடையணும் இந்த வர்ண பிரம்மாவான நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரமாக கேட்டான் அத்தனை தேவதைகளும் சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்டு பிரம்மா கிட்ட பிரார்த்திக்க பிரம்மா அப்படியே ஆகட்டும்னு அந்த கயாசுரனுக்கு வரமாக கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரனை அடைஞ்சு அவன் குடும்ப சகிதமாக சாஸ்வதமான பிரம்மலோகத்தை அடைஞ்சான் கயாசுரன் அப்படின்னு அந்த சரித்திரம் அது முதற் அங்கே ஒரு வருஷம் தங்கி அங்க ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு வாயு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி இத்தனை பேர்களும் காலை அமைக்கின்ற அங்கே இருந்ததுனால அந்த காலனுடைய சின்னம் காலனுடைய அடையாளம் அங்கே பதிஞ்சது அந்த நகரத்தில் கயாங்கிற க்ஷேத்திரத்தில் அந்த கயா க்ஷேத்திரத்திலேயே பதினான்கு பாதங்களும் இருக்குது அந்த பதினான்கு பாதங்கள்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு சிராதம் பண்ணணும் ஒவ்வொரு பலன்களை சொல்கிறது அப்படி கயா க்ஷேத்திரத்துக்கு போன உடனே முதல்ல அங்கே அந்த சோ நட்ட யூபம் நட்ட இடம் இருக்குது அங்க அங்கே நேராக அந்த கயா க்ஷேத்திரத்துக்கு போன உடனே அந்த யூபம்னு மரம் நட்டுருக்கிற இடத்த பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் அந்த நகரத்துக்குள்ளே போன உடனே அதற்குத்தான் தர்மபுருஷ்டம்னு பேர் அந்த இடத்திற்கு யூபம் பிரதட்சிணம் கிருவ வாஜபேய ஃபலம் லபேத்து பிரம்மாணஞ்ச நமஸ்கிருத்திய பிதேன் பிரம்மபுரம் நயேத்து அப்படி இந்த யூபங்கிற மரத்தை மரம் நட்ட இடம் இருக்குங்க அதை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு பிறகு கயாஷேத்திரத்திலே அத்தனை பாதங்கள்லேயும் செய்யக்கூடிய ஸ்ராத்தங்களை வருஷப்படுத்தி நமக்கு காட்டியிருக்கா இந்த பதினான்கு பாதங்களும் அந்த நக அந்த க்ஷேத்திரத்திலே இருக்குது ஒவ்வொரு இடங்கள்ல அந்தந்த பாதங்களில் செய்யக்கூடிய ஸ்ராத்தினாலே ஒவ்வொரு பலன்களை சொல்ல ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படுறது அதில் விஷ்ணு பாதம் மாத்திரம் இப்போது பிரசித்தமாக தெரிகிறது ஆனால் பாக்கி பாதங்கள் அவ்வளவும் அங்கே இருக்குன்னு புராணம் நமக்கு காட்டுறது எந்தெந்த பாதங்களில் ஸ்ராத்தம் பண்ணுறதுனால என்னென்ன விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு புராணம் காட்டுறது அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்